தொள்ளிஷா அவர்கள் கூறியதாவது பாடல்களை இரண்டு சிறுமிகள் என்னிடம் பாடி காட்டிக் கொண்டிருந்த போது என்னிடம் நபிசல்லாஹூ அலஹு வசல்லாம் அவர்கள் வந்தார்கள் படுக்கையில் சாய்ந்து தமது முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டார்கள் அப்போது அபு பக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அருகில் ஷைதானின் அப்போது நபிசல்லாஹு அலேஹி வசல்ல அவர்கள் அபுபக்கரை நோக்கி அவ்விருவரையும் விட்டுவிடுங்கள் என்றனர் அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்களின் கவனம் வேறுபுறம் திரும்பிய போது அவ்விரு சிறுமிகளையும் விரல்களால் குத்தி அதாவது வெளியேறிவிடுமாறு கூறினேன் அவ்விருவரும் வெளியேறிவிட்டனர்